இனிய காலை வணக்கங்களுடன் உங்கள் ஜோஸ்வின் நற்றினியிலிருந்து கவிதை தூரல்களுக்காய் இன்றைய தலைப்பு காதல் கவிதை உயிர்மை எழுத்துக்களை உருக்கி மெய் நீயந்தன் உயிரென்று செதுக்கி கோர்த்து கட்டுகிறேன் பண்மாளை இங்கு உயிர்மை எழுத்துக்களை உருக்கி மெய் நீயந்தன் உயிரென்று செதுக்கி கோர்த்து கட்டுகிறேன் பன்மாளை இங்கு சித்தத்தில் கலந்தாய் நித்தம் நித்தம் எந்த நினைவுக்குள் நுழைந்தாய் சித்தத்தில் கலந்தாய் நித்தம் நித்தம் எந்த நினைவுக்குள் நுழைந்தாய் நீ முகத்தில் எழுதும் புன்னகையை காகிதத்தில் வரைகிறேன் கவிதை என்கிறது உலகம் நீ முகத்தில் எழுதும் புன்னகையை காகிதத்தில் வரைகிறேன் கவிதை என்கிறது உலகம் எதை இழந்து தேடினாலும் நீயே கிடைக்கப் பெறுகிறாய் காதலாய் எது தொலைந்து போனாலும் உன்னாலேயே களவாடப்படுகிறது காதலாய் எவை மறக்கப்படுகிறதோ அவைகளே நீயாகிறாய் காதலாய் விடியலை வெளியே தேடிய எனக்கு வெளிச்சம் ஒன்றுள்ளே என்று விளங்கச் செய்தாய் இப்படி நான் சுமாராக எழுதுவதை படித்து பாராட்டும் உன் மொழி ஈர்ப்பு விசையில் விழாத நான் உன் விழியீர்ப்பு விசையில் விழுந்துவிட்டேன் முடிவில்லாமல் நீள்கிறது எனக்கான காதல் தருணங்கள் பிரிந்திருக்கும் உன் நினைவுகள் நோவாகிறது உன்னோடு சேர்ந்திருக்கும் நினைவுகள் மருந்தாகிறது யுகயுகமாய் உன்னை காதலித்தது போலிருக்கிறது கண்ட நொடியிலெல்லாம் நீ என் இதயம் தொடுவதாள் புதிதாக பிறக்கிறேன் உன் காதலால் தினம் தினம் உனக்கு பிடித்த மண் நீயும் எனக்கு பிடித்த உன் வாசத்தில் நானும் ஒற்றை குடைக்குள் நனைகிறோம் கண்ணீரும் மனச்சோர்வும் இப்போது இல்லை இருப்பினும் உன் நினைவுகள் அடிக்கடி எழும் அப்போது ஏதோ எழுதுவேன் மெளனமாய் உன் இனிய காதலில் நன்றி